விருந்தாரணியலராமாக்ய பசூத்தய மங்களமோயை அதிகபரம காமே நகிழனிபை பரவ முனித்த வாழி அருளி செயல் வாழி தாழ்வாதனில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு அவர்கள் உரைத்தவர்கள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து திருவல்லிக்கணி ஆகிற இந்த திவ்ய கஷேத்திரத்திலே இலக்கான ஒரு ஆச்சரியமான இந்த நம்புள்ள சன்னதியிலே நேற்றைய தினம் முதற்கொண்டு ஒரு இருபத்தேழு நாட்களுக்கு நம்முடைய நட்சத்திரங்கள் எப்படி இருபத்தேழோ அந்த மாதிரி ஒரு இருபத்தேழு நாட்களுக்குள் யப்பிரபந்தத்தினுடைய சாராட்டங்களை எல்லாம் பற்பல மகாவித்வான்களைக் கொண்டு விண்ணப்பிக்க வேண்டும் என்பது தீவான் சி எஸ் ராமசாமி சுவாமியினுடைய ஒரு நியமனம் எதற்காக என்னால் அவருடைய எண்பதாவது சதாபிஷேக சமயத்தை உத்தேசித்து அதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த தொடரிலே நம்முடைய சம்பிரதாயத்திலே இரண்டாவது திங்க கொண்டாடப்படுகின்ற பெரியார்வார் என்கிற அந்த கிரந்தத்தினுடைய வைபவத்தை உள்ள காலத்துக்குள்ளே தெரிவிக்க வேண்டும் என்பது சுவாமியினுடைய நியமனம் உள்ள நோய்ச்சியாவே ஒரு பெரிய நிர்பந்தத்தை சொன்னார் ஆனால் அது அவருக்கு மட்டுமில்ல அடியானக்கும் பொருந்தும் ஆகையினாலே அடியான முடிச்சுன்னு உடனே காஞ்சிபுரத்துக்கு திரும்பி வேணும் என்கிற நிர்பந்தத்தினாலே சரியான காலத்திலே உள்ள காலத்துக்குள்ளே அந்த பெரியாழ்வார் திருமொழிக்குண்டான சாராட்டங்களை விண்ணப்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் எதிர்க்கு மகாவிஸ்வாங்க எழுந்திருக்கிறார்கள் அவர்கள் திருமுன்பே அடியேன் பேச முடியுமா என்றால் உபரிசத்திலே ஒரு வார்த்தையானது சொல்லப்பெறுகின்றது தேசாம் ஸ்வயா ஆசனேன பிரஸ்வசி தவ்யம் பெரிய இருக்கும் சமயத்திலே நீ பேசாதே வியாக்கியானம் பண்ண பெரியோர்கள் இருக்கும்படியான சமயத்திலே நீ பேசவே கூடாது கூமையனாக இருக்க வேணும்னு ஒரு வியாக்கியத்த சொன்ன சொன்னார் தேசாந்துவயா ஆசனேன அவர்கள் இருக்கும் போதே பிரஸ்வதி பௌயம் நப்பிரஸ்வசி பௌ ஒருத்தர் நான் ஆகையினாலே அந்த பின்புள்ளார் தெரிவித்த கிரமத்திலே அடியேனும் சில விஷயங்களை விண்ணப்பிக்கலாம்னு ஆரம்பிக்கிறேன் நேற்றைய தினம் திருப்பல்லாண்டு சாராப்தங்களை எல்லாரும் அனுபவித்துள்ளீர்கள் இந்த மண்டலா சாசனத்துக்காகவே வர்தான் பெரியவார் சிவஜன பூஷணத்திலே இவரை பற்றி தெரிவிக்கும் போது அவர்களுக்கு காதாசித்யம் இவருக்கு நித்தியம் என்று தெரிவிக்கிறார் ஆக மக்கள் ஆழ்வார்களுக்கு இந்த மங்களா சாசனமாவது கதாசித்தம் எப்பொழுதாவது அவர்கள் பள்ளுவர்கள் ஆனால் பெரியாழ்வாருக்கு அது எப்பொழுதும் நித்தியம் எப்பொழுதும் கூடவே இருக்கக்கூடியது இவருக்கே தனித்திறப்பு ஆகையினால்தான் இவருக்கு பெரியாழ்வார் என்ற பெயரே ஏற்பட்டது மங்களாசாசனத்தில் மட்டுள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத்து அளவுதான் பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டல் விரான் கட்டான் பெரியாழ்வார் என்னும் பெயர் ஆகையினாலே மற்ற ஆழ்வார்களுக்கு மங்கும் பரிவு ஆனால் இவருக்கு பொங்கும் பரிவு என்ன காரணம்னா எருமாளுக்கும் என்பதிறதோ என்று ஆச்சரியமானால் பெரியாழ்வாரத்தை சொல்ல முடியாது ஆரம்பிக்கிறதுதான் முதற்வாய் மொழியான அந்த வண்ணமாடங்கள் அதை ஆரம்பிச்சேன்னு சொல்ற வண்ணமாடங்கள் திருக்கோத்தியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்த நின்று எம் எதில் தூவிட கண்ணன் முத்தன் கலந்த அவதரித்தான் அவதரித்த சந்தோஷத்துக்காக ஒருத்தொருத்தர் இந்த ஹோலி பண்டிகைன்றி வாரி எண்ணெய் சுண்ணம் எதுவதில் தூவிட் இப்படி பண்ற என்ன கேள்வினா அவசரித்தது அவசரித்தான் அவசரித்தேசவன் நம்பி பிறந்த வண்ண நாடங்களுக்கு திருக்கோட்டில் இருந்தார் திருக்கோட்டிலே வந்து பிறந்தார் அவர் பிறந்த இடம் அதுவா என்ன அநியாயம் இப்படி ஆரம்பிக்க வார்த்தையை சொல்றாரு இவர் சொன்ன வார்த்தைகள் நமக்கு நம்ப தகுந்தவையான ஒரு எண்ணம் ஏற்படும் ஆனால் இதற்கு என்ன மனவாரவாமியை வியாக்கியானிக்கும் போது இந்த திருக்கோஷூர் என்பது எப்படிப்பட்டதுன்னா கம்சவதத்திற்காக தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து எப்படி பண்ண வேண்டும் பண்ண வேண்டும் என்று எம்பெருமான் வந்து இதற்காக அவதரிக்க வேண்டும் என்பதற்காக கோஷ்டியாக கோஷ்டிபுரம் ஆக எம்பெருமான் அவதரிப்பதற்காக அவர்கள் எல்லோரும் சேர்ந்த இடமாகிற காரணம் அது திருக்கோட்டியூர் ஆக அவர்கள் எந்த இடத்திலே இப்படிப்பட்ட ஒரு கோித்தார்களோ அவர்கள் தெரியும் திருக்கோசியூர் வரைக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லணும் ஒரு வார்த்தையை சொல்லுவான் இது அப்படிதான் இருக்கும் எல்லாரும் ஆனா அரியனுடைய காலக்ஷேபாச்சாரியரான திருமலை கிருஷ்ணாச்சாரியா வண்ணமாடங்கள் சூழந்து திருக்கோட்டியூர் வரைக்கும் என்ன அர்த்தம் தெரியுமா திருமங்கையார் திருப்பிரிதி தொடக்கமாக திருக்கோட்டியூர் பயந்தமாக ஒரு எண்பத்தி எட்டு மங்களா சாதனம் பண்ணி ஆகையினாலே எல்லாம் நாம் மனத்தில் கொள்ள வேண்டும் அவைகளை எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் ஈட்டு பாசனத்தில் உலகமேக்கும் கண்டியூர் அரங்கம் மையம் கட்சி பேர் மல்ல என்று மண்டினார் உயரல்லார் மற்றையாருக்கு உயராமே ஆக நமக்கு உத்தீவனம் எப்படி கிடைக்கும் எதனால உத்தீவனம் கிடைக்கும்னா இப்படிப்பட்ட திவ்ய தேச அதனாலே வண்ணமாடங்கள் சூழ்நா அந்த இடத்திலிருந்து அவர் திருமதுரையில் இருந்து ஆரம்பித்து திருக்கோக்கியூர் பர்ந்தமான விவரேசங்களை எல்லாம் நாம் எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கும்படியான பாக்கியத்தை பெற வேணும் அதுதான் ஆக உள்ளுக்குள்ள இருக்கு வண்ணமாடங்கள் சூழ்நிலை திருக்கோட்டியூருக்கும் தெரியும்னா என்ன தெரியும் இதுல என்ன ஒண்ணும் தெரிய அதல்ல ஆனால் இருக்கும்படியானது இப்படிப்பட்ட எப்பெருமான் உகந்த இளங்கள் நமக்கு தங்கம் அப்படிப்பட்ட கிரமத்திலே நாம் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் என்று ஆரம்பித்து அந்த எம்பெருமானுடைய ஒரு திரு அபரத்தை பார்த்தவுடனே வையம் எழும் கண்டாறு மொத்தத்தையும் எம்பெருமான் காப்பான் மொத்தத்தையும் என்ன பண்றான் அவன் எம்பெருமான் குழந்தைக்கே எப்பவும் என்ன காரணம் எப்பெருமான் திருவடி சம்பந்தப்பட்ட ஒரு வஸ்துவனாலே குழந்தைக்கு மண்ணென்ன பிடிக்கும் ஆகமா பகவானுடைய சம்பந்த வஸ்துவாகினாலே அதை எடுத்து அது வாயில போட்டு உடனே மண்ணா உள்ள அது மொத்தத்தில் அருந்தெய்வம் யாரு சாதாரணமான இந்த ஆயர்களுடைய பிள்ள அல்ல ஒரு பெரிய தெய்வம் தான் தெய்வம் தான் என்ன அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனை தொட்டுால் அப்படிப்பட்ட அவன் காலையை கையும் வசிக்கில் தொட்டில் கிழிய உதத்திடும் எடுத்து கொள்ளில் மருந்தை இருத்திடும் ஒடுக்கி புலவில் உதரத்தை பாண்டிடும் மிடிக்கிலாமையால் நான் நெறிந்தேன் நங்காய் மிடிக்கிலாம அவனை நன்றால் பண்ண முடியவில்லை கிடைக்கில் தொட்டில் கிடிய மங்களாசாசன பரவாயில்ல மங்களா சாசனம் காலால உதைக்க உதைக்கத்தான் அதுகளுக்கு ஒரு சக்தியானது ஏற்படும் ஆனால் என்ன ஏற்படுமோ அந்த திருக்காலங்களுக்கு என்ன ஏற்படும் என்று கிடைக்கில் தொட்டில் தெரிய அந்த தொட்டிலானது மொத்தம் இதுவாகும்படியாக உதைக்கிடும் எடுத்துக் கொள்ள எடுத்துக்கலான் நம்முடைய கையெல்லாம் நம்ம கை ஈர்த்து போடும் இப்படிப்பட்ட இந்த குழந்தையை நாம எடுத்திருந்து திருமேனுக்கு ஏதாவது நோங்கு ஏற்படுமோ மிடிக்கிறாமையால் நான் வெளிந்தேன் மிடிக்கில்லை எனக்கு அய்யோ முடியலையே முடியலையே ஆக எம்பெருமானுக்கு என்வருமோ என்று பயப்பட்டு அதனாலே தன்னுடைய மங்களாசாசன பரஸ்வத்தை சொல்லுகின்ற ஆய்வார் அடுத்த பதிகத்திலே அவனுடைய திருவடி முதற்கொண்டு திருமுடி பரியந்தமாக மொத்த வந்து பாருங்கள் வந்து பாருங்கள் சீதக்கடல் உள்ளமுதன்ன தேவகி கோவைக்குழலால் அசோதைக்கு போத்தந்த தேவைக்குழல் பிடித்து சுவைச் சொன்னும் பாதக்கமலங்கள் பாதக்கமலங்கள் முதல்ல பாதக்கமலங்கள் காண விட ஆரம்பிக்கிறேன் ஏ முதல்ல ஆச்சரியமா திருமுடியிலிருந்து ஆரம்பிக்கிறான் நமக்கு திருவடிகளை விட்டு மற்றொன்றை பட்டுவது நத்தியந்தரம் மண் அதைத்தான் பத்தணும் முதல்ல திருவடிகளை பட்டு விட்டால்னா நமக்கு எல்லாம் கிடைத்தே தீரும் கலவாயிகளுக்கும் மற்றவைகள் விட்டாலும் விடும் இந்த திருவடிகள் விடாது ஆகையினாலே முதல்ல பாதக் கவலங்கள் பாருங்கள் பாதக் கவலங்கள் பாருங்கள் என்று ஆரம்பித்து ஒவ்வொரு பாசுரமாக அவனுடைய ஒவ்வொரு அவயவத்தையும் சொல்லிக் கொண்டே போகின்றார் ஒரு ஆச்சரியமான பாசுரத்திலே இந்த எம்மெரும எப்படியாவது அழித்தே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் மாமனான கம்சன் அவனுக்கு எப்படி தீர்ப்பது அவன் எதாவது ஒரு விதமா தீர்த்துள்ளான் நிறைய அனுப்புறான் பண்றான் இந்த சாதாரணமாக சாஸ்திரங்கள்ல அவர்கள் பிறந்த நட்சத்திரத்தை வைத்து அவர்களுக்கு ஒரு அபசூன்யமாக ஒரு திருப்தியை செய்து ஒரு காரியத்தை செய்து அவர்களை அழிப்பது வார்த்தைகள் அந்த மாதிரி எதாவது பண்ணி எந்தமான அழித்துடணும் அப்படின்னு தீர்மானம் அவசரித்த நட்சத்திரத்தை நன்றாக தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் ஆய்வார் பெரியாழ்வார் என்ன பண்றார் அவனுடைய நட்சத்திரம் எது என்பதே அவனுக்கு தெரியக் என்பதற்காக அவனை என்ன நட்சத்திரத்தில் பறந்தான் எது தெரியாத படிக்கு அத்தின் பத்தா நாள் தோன்றிய வசத்தின் பத்தா நாள் அத்தின் பத்தா நாள் முன் பத்தா இல்ல பின்பத்தா என்ன நாள் பாரத திண்டாடுவன் தலையை பிச்சுப்பான் எப்படியா உனக்கு எப்படி கண்ணனுடைய நட்சத்திரம் கணக்கு பார்த்தா பார்த்தோம் அத்தின் பத்தா நாள்னா முன்பத்துனா பின்பத்துன்னா சவணம் கட் பண்ணிக்கோங்க முன்பத்து ரோஹிணி பின்பற்று ரோஹிணி அத்தம் தெரியாது ஆனால் திருப்பதி சுவாமி ஒரு ஆச்சரியமா சொல்லுவார் இது என்ன காரணம் தெரியும் திருவரங்கம் திருவேங்கடம் திருக்கட்சி என்கிற மூன்று திங்க தேசத்து எண்பெருமான்களையும் மதிக்கும்படியான விஷயத்தை தெரிவிக்கிறது தெரிவிப்பார் திருவரங்கநாதைய திருநட்சத்திரம் ரேவதி என்ன காரணம்னா அவர் ஒரு நாற்பது வருகும் எல்லா இடத்துக்கும் சித்திட்டு திரும்பி திருவரங்கத்துக்கு விடை கொண்ட நாள் ரேவதியாக சேர அது ரேவதியாக கொண்டாடுங்கள் ஆனால் அவருடைய பூர்வத்திலே அவருடைய திருநக்ரம் ரோஹிணி ரோகிணி தான் ஆய்வார்கள் ரோஹிணிதான் கூட அவனுடைய நட்சத்திரமான ரோகிணி கொண்டாடப் ஆகையினாலே அப்படிப்பட்ட ரோகிணின்னா அது திருவரங்கநாதனை சூசிப்பிக்கிறது அத்தம் என்கிறால் அது திருக்கட்சி அத்திகிரி அருணானனை சூசிப்பிக்கின்றது திருவோணம் என்றால் திருவேங்கடமுடையான சூசிப்பிக்கின்றது அடிக்கடி ஆகையினாலே மங்களாசாசன பரப்பும் பார்ப்போம் அவன் எந்த நாள் பறந்தான் முன்பத்தா சின்பத்தா திண்டாடனம் அப்படி எம்பெருமானுக்கு என்வருமோ என்று பயப்படக்கூடிய கிரமத்திலே இருக்கக்கூடியவன் ஆழ்வார் அப்படிப்பட்ட அந்த ஆழ்வார் எம்பெருமானுக்கு தொட்டி நிறார் பேணி உனக்கு பிறவன் விடுதந்தான் தாலேலோ வைய மறந்தானே தாளேலோ இந்த பாக்யம் பாருங்க பாவனையை ஏற்கின்றார் ஆழ்வார் அவள் அவை பண்ணாத பெருமை எல்லாவற்றையும் தான் பரிபூர்ணமாக பெற்று திளைத்து ஆனந்தப்படும்படியான பாக்கியத்தை பெற்றிருக்கின்றார் இந்த சுட்டி தூண்ட தூங்க தவழ்ந்து போய் என்ன அப்படிப்பட்ட எம்பெருமான் அந்த எம்பெருமான் அப்படிப்பட்ட நிலைமையிலே ஒவ்வொரு பால நீலகல் ஒவ்வொன்றாக அவன் தவறு நடப்பதும் அவன் பண்ணுவதும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுமாக இருக்கும்படியான நிகழ்ச்சியெல்லாம் சொல்லிவிட்டு எபெருமானுடைய வைபவத்தை ஒவ்வொரு அவதாரத்துக்கும் சேர்ந்து அள்ளு செய்கின்றார் ஆழ்ந்த அப்படி அள்ளு செய்யும்படியான சமயத்திலே ஒரு பாசுரத்திலே அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாலிய உருவாய் உளந்தொற்றணியன் உண்மார்பகலம் பிழந்திட்ட கைகளால் சப்பாணி பேய் முறை உண்டானே சப்பாணி சிம்மா அவசாரம் இந்த சரித்திரத்தை பேசும்படியான சமயத்தில் அவன் கேட்கிறான் என்னமோ எல்லா இடத்திலும் இருக்கான் அவன் எங்கெந்தை இருக்கான்னு கேட்கிறான் உடனே பிரக்ராதன் பதில் சொல்றான் ஒன்னு என்ன இளைஞனுக்கு கோபம் வந்ததுன்னா அந்த சமயத்தில் பல நரநாள் கடிச்சுட்டு கட்டிக்கிறதுக்கோரோ அவனுடைய அளவுக்கு தகுந்ததான ஒரு அளந்திட்ட தூண் அளந்த அவனுடைய உடல் அமைப்புக்கு தகுந்தபடியாக இருக்கும்படியான ஒரு தூண் அந்த தூண் அது அளந்திட்ட தூண் அந்த அளந்திட்ட தூண காம்கிறான் வா இதுல இருக்கான் இதுல இருக்கான் இருக்கான் இதுலயும் இருக்கான் இதுலயே இருக்கான் அவன் தட்ட மனுவிகள் வியாக்கியானம் பண்றார் அவனே தட்டான் பெரிய ராஜா அவனிடத்துல பல பல வேலையாட்கள் இருக்கான் அந்த வேலையாட்களை இடி அப்படின்னா ஆயிரம் வேலைக்கார வேலைக்காரர்களை விட்டான் என்ன பண்றது அந்த வேலைக்காரர் மூலமாக போயிடுவான் அதை நாள அவனே தட்ட அவன் இறங்க மற்றொரு தானே அக்காரியத்தை பண்ணும்படியான கிரமத்தில் அவனே தட்ட உடனே அந்த உள்ளுக்குள்ள இருக்கும்படியானது அப்படியே கம்பமாவது பழந்தது அங்கே வளர்ந்துட்டு சிங்க உருவாய் உள்ள ஆச்சரிய நாரசிம்ம சீமான் கண்டுபிடிக்க முடியுமா அந்த மாதிரி எந்த விதமான வேறுபாடும் தெரியாதபடிக்கு உள்ளுக்குள்ளே எவருமான் வெடி கொழந்தான் வந்துட்டான் வந்தவன் என்ன பண்ணான் அப்படியே பிடித்தான் தன்னுடைய தொடையிலே அமர்த்தி கொண்டு என்ன பண்றான் அந்த கிரணினுடைய ஹிருதத்தை அப்படி தடவி தடவி பார்க்கான் தடவி தடவி பார்க்கான் என்னன்னா சில பேர் வெறும் வாய் வார்த்தைக்காக அவர்களை வைவர்கள் அவர்களை கட்டப்படுத்துவர்கள் அந்த மாதிரி இவனு கூட வெறும் வாய் வார்த்தைக்காக உள்ளுக்குள்ள இல்லாமல் ஏதோ சொல்லணும் ஏதோ பண்ணணும் என்கிற காரணத்துக்காக இப்படிதான் பண்றோம் என்னமோ தற்கு மார்பார்கலாம் தொட்டு பார்க்கலாம் என்று வைரம் பகவானது பரிபூர்ணமாக இருக்கின்றது என்று தெரிந்தவுடனே மார்பகத்தை பிளந்தான் அப்ப கூட என்பது அவனுக்கு எண்ணம் நல்லதாக இருக்கா இல்லையா என்று பரிசோதித்து பார்த்த பிறகுதான் அவனை பிளந்தானே தவிர தொடக்கும்படியான எண்ணம் அது எவ்வாறு இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நாம் காரியத்தை பண்ணினால் அது பரிபூர்ணையாகும் அப்படி இல்லாதபடிக்கு அப்படி இது தொட்ட அடுத்த கிணமே முடிஞ்சுமான் அடியவர்களை ரட்சிப்பதற்காக வந்தருள அவதாரம் தான் நிசிம்மாவதாரம் அந்த நிருசிம்மாவதாரத்திற்கு காரணமே என்னன்னா அடியவர்களை ரட்சிப்பது தன்னை பிரேமத்தோடு இது பண்ண வேணும் காக்க வேண்டும் என்று வேண்டுகின்றார்களோ அவர்களை ரட்சிப்பதற்காக வந்த அவதாரம் சொல்லிக்கொண்டே வந்து அந்த பதிகத்தினுடைய ஈச்சிலே ஒரு ஆச்சரியமான பாசுரத்தினாலே ஆழ்வார் பெரியவார் சொல்றார் ஆயர் குலத்தினில் வந்து தோன்றிய அஞ்சன வண்ணன் தன்மை தாயர் மண்டல ஒன்னார் தளர தளர்ந்த நடந்தனை வேயர் புகழ் வில்லிபுத்தூர் விட்டுசித்தன் சொன்னோம் தூயமனத்தனராகி வல்லார் தூமணி வண்ணனுக்கு வாழகு தாமே மனத்தனராகி வல்லார் தூமணி வண்ணனுக்கு வாழகு தாமி ஒரு ஆச்சரியமான ஒரு ஐசிக்கியத்தை சொல்வார் என்னன்னா மாயன் மணிவண்ணன் தாய் பணியும் மக்களை என்ன அந்த பதிகத்து வீட்டில் முடிக்கும்படியான சமயத்தில் நல்ல மக்களை பெறுவர்கள் தவார்டைந்தாந்த அனுபவிக்கின்றார்களோ அவர்களுக்கு நல்ல மக்கள் பெறுவர்கள் ஒரு ஆச்சரியமான ஐதிக்கியமானது காக்கப்பெறுகின்றது குரத்து ஆழ்வானுடைய பெருத்தகப்பனார் குரத்து ஆழ்வார் அவருக்கு சின்ன வயசிலேயே பத்ரி வியோகமானது ஆயிடுக்கும் மனைவியானவன் காலமாயிட்டான் உடனே சாதாரண சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றதுன்னா ஒருத்தருக்கு மனைவியானவள் போயிட்டான் உடனே அவன் மாப்பிள்ளை தந்தையில முதல் ஆளா நிற்கிறான் இந்த சுவாமி அடிக்கடி ஒரு கதை சொல்லுவார் போறது அஞ்சு நிமிஷத்துல பிராணம் போயிட அப்ப எல்லாரும் சொல்றான் பக்கம் இருக்கிறவள் ஆபத்தனத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் ஆபத்தனத்தை என்ன எவ்வெருமான சொல்ற அவனுக்காக என்ன விழுந்தது ஆவர்த்தனமான கல்யாணம் அப்ப பாருங்க அப்ப கூட இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் பிராணம் போற சமயத்துல கூட ஒரு கல்யாணத்துக்கு படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய சட்டவரிசைகள் தான் லோகத்திலே இருக்கும்படியான ஜனங்கள் அந்த மாதிரி இவருக்கும் எல்லாருக்கும் அந்த ஒரு மனைவி போயிட்டானே குழந்தைகள்லாம் இருக்காலே அப்படின்னு ஒரு கோஷம் இவருக்கும் ஒரு கோஷி கலந்து கிளம்பி பார்த்து முடித்து எல்லாம் ஆகி போச்சு விவாகம் பேசி முடிக்கிற சமயத்துல அப்பதான் திடீர்னு நினைச்சுங்க திடீர்னு நினைக்கிறேன் குறைச்ச ஆழ்வர் நல்ல மக்களை பெறுவர்களேன்னு சொல்லியிருக்கு ஆனால் வரக்கூடிய தாயானவள் இந்த குழந்தையை ஏதாவது தொந்தரவுபடுத்தினால் இப்படிப்பட்ட ஸ்ரீவைஷ்ணவ லட்சணத்தோடு கூடியிருக்கும்படியான இவருடைய திருவடி வாரத்திலே அபசாரப்பட்டதாக ஆகுமே என்று கொண்டு இந்த மக்களை பெற்றதே நமக்கு பாத்தியம் இனிமே இன்னொரு கல்யாணமே தேவையில்லை என்று தீர்மானித்தார் தீர்மானிச்சு என்ன பாருங்க புத்தராக குமாரராக இருந்தாலும் அவருடைய சிவைத்தலத்து லட்சணத்தை தெரிந்து கொண்டு அவருக்கு தான் அபச்சாரப்பட்டதாக ஆகும் என்று நினைக்கின்றார்னா இப்ப பிள்ளை உயர்ந்தவரா தகப்பனா உயர்ந்தவரான்னு நாமளே ஆலோசிக்க புகுந்தால் நீ எப்படின்னு சொல்ல முடியாது பாருங்க ஒரு பிள்ளையானவன் அவனுடைய சிவைஷ்டவ குணநலங்கள் அழ்வானுடைய சிவைஷ்டவ குணநலங்கள் எப்படிப்பட்டது தனிப்பட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியரே கிடையாது என்ற அடிப்படை சொல்வர் ஒரு காலத்தில் ஆழ்வான் மற்றொரு காலத்தில் மாமுனிகள் இந்த ரெண்டு பேருக்கு இருந்த சீவைஷ்டவ லட்சணம் மத்த யாருக்குமே கிடையாது அடிக்கடி சொல்வது கையின அப்படிப்பட்ட ஆழ்வான் அவரு சீவைத்தவள் கொண்டு சிவைத்தவள்ணத்தோடு கூடியிருக்கும்படியவருக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டோமே என்று நினைத்துக் கொண்டு அந்த அபச்சாரமே பணக்கூடல் மணகுடல் என்ன காரணம்னா பாகவத்பசாரம் படக்கூடாது அவரது பிள்ளையா மத்த பண்ணக்கூடாது எல்லாரும் ஒண்ணுதான் ஆகையினாலே அப்படிப்பட்ட பாகத அபசாரம் கூடாது என்ன காரணம்னா இருக்கிற அபசாரங்களுக்குள்ளே மிகவும் கொடுமையானது பாகவதபசாரம் எப்படிப்பட்டதுன்னா தத்தபதம் போலேனு தெரிவிக்கிறார் அப்படியே நமக்கே தெரியாதபடி அழிச்சிடும் அப்படியே அழிச்சுடும் என்னன்னு சொல்ல முடியாது ஆகையினாலே அப்படிப்பட்ட கிரமத்திலே இருக்கக்கூடிய பாகவதபசாரம் படக்கூடாது அதுதான் இந்த ஐடி எதற்கான இங்கு ஸ்டார்டப் பெரிய நல்ல மக்களை பெற வேணும் நல்ல மக்களை பெற வேணும்னா எப்படிப்பட்ட மக்களை பெற வேணும்னா இப்படிப்பட்ட எம்பெருமான் தலைநடை நடந்த விற்காந்தத்தை யார் யார் அனுபவிக்கின்றார்களோ அவர்களுக்கு பாகவதூடாத நல் மக்களை பெறுவர்கள் அதுதான் இந்த பலிக்கு அர்த்தம் என்னன்னா நமக்கு பாகவதபசாரம் படாதபடிக்கு ஒரு பாக்யம் உடைய நல்ல மக்களை பெறுவர்கள் இதை விட நமக்கு வேற ஏதாவது தேவையா இட வேற எதுவுமே தேவையில்லை மிகவும் உயர்த்தியான ஒரு பாக்கியம் இதுதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆச்சரியமான பாசுரத்தினாலே இந்த பார்த்தம் தென் தேர்வு நின்னான அவனுடைய வைபவத்தை பேசும் போது தூதனாய் பாரதம் கை செய்தி நந்துவீழ் நாகந்தனுக்கு அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்து அருள் செய்தன் ஆச்சரியமாக புகழ்கின்றவர்களுக்காக எவருமான ஒரு ஆச்சரியமான சிறியவர் கேட்டார்கள் என்னதான் இருந்தாலும் கூட ராமாவசாரத்திலே ரொம்பவும் பக்க பாதம் பக்தருக்கு என்ன காரணம் அவருக்கு ரங்கநாதன் ரொம்ப பிரேமம் ரங்கநனுக்கு ராமான் ரொம்பவும் பிரேமம் அவருக்கு அப்படிப்பட்ட பிரேமம் இருக்கக்கூடிய காரணத்தினால அவருக்கு ஒரு வார்த்தையை கேட்கலாம் என்னதான் இருந்தாலும் இந்த கண்ணனுக்குண்டான பெருமை ராமனுக்கு ஒரு கால் கிடையாது அப்படின்னு நான் என்ன என்ன ஒண்ணுமில்ல இந்த மாதிரி ஓல கட்சி தூது போது சொன்னான் சொன்ன அடுத்த கடமை ஒரு காரியம் கிடைக்குமா கிடைக்குமா பாக்கியம் கிடைக்குமா என்ன கிளம்பி உடனே கலந்து போனானே இந்த பெருமை ராமபிரானுக்கு உண்டா ராமபிரானுக்கு உண்டா அவன் களம்பணுமா கிளம்ப கூடாதான்னு மகாபாரதத்துல பார்த்தான்னா ஒரு காலம் அவனை கலம்பவே கூடாதுன்னு சகதேவன் சொல்லலாம் இவனை அனுப்பவே அனுப்பாதீங்க சகதேவனுடைய வார்த்தை என்ன தெரிய முடியும் இவன் அனுப்பாதவங்க இவன் போனா மொத்தத்தையும் கொடப்பி கிழத்தி கடைசியில போருக்கு காரணத்தை ஏற்படுத்தி கொண்டு வருவானே தவிர ஒரு காலம் இவன் நமக்கும் அவர்களுக்கும் சம்பந்தத்தை ஏற்படுத்த மாட்டான் ஏன்னா கண்ணனுடைய எண்ணம் நன்னா தெரியும் அவன் தான் உருக்காலம் இவன் அனுப்பாதான் இவன் அனுப்பக்கூடாது இவன் அனுப்பக்கூடாது ஒரே கிளம்ப கிளம்பி போயிட்டான் ஆனால் இந்த மாதிரி பெருமை ராமபிரானுக்கு ஒன்னாவது உண்டா ஒண்ணு உண்டா அப்படின்னு சிரியா சார்ந்தவர் பக்தரை கேட்கலாம் உடனே அவர் சொன்னாரா வாஸ்தவா ஆனால் என்ன காரணம் வேற ஒரு காரணம் அவனை ஓட கட்டி தூது போடிய அவன் இல்லை பட்டாபிஷேகத்தோடு கூடியிருக்கும்படியான இருக்க அவனை பார்த்து தூது போய் சொல்லக்கூடிய சக்தி யாருக்கும் இல்ல அந்த மாதிரி அவன் இருந்தான் அதனால அவனை சொல்லல அவன் அந்த மாதிரி அண்ணனை போல இருந்தான் அவனை சொல்லியிருந்தான் இவனுக்கு முன்னாடி ஓடி போய் அந்த மாதிரி கிரமத்திலே எம்பெருமான் பரம சுறவனாக இருந்தான் என்று சொல்லிவிட்டு இவன் எப்படிப்பட்டவன் என்னால் மிகவும் எளிய மிகவும் எளியவன் அந்த எளிதன்மையை சொல்லக்கே ரொம்ப ஆச்சரியமா சொல்றார் மகாபலிமொழி யஜ்யவாதத்துக்கு போனான் மிக்க பெரும்புகள் மாவலி வேலுமையில் தக்கவிரன்னை தானம் விளக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் களறிய சக்கர கையன் போனா கேட்டா மூணடி கொடுனா அவனும் கொடுத்தான் கொடுக்கிற சமயத்தில் தீர்த்தத்தை இந்த கவண்டவன் வந்து எடுக்கும்படியான சமயத்தில் அங்க வந்து அவன் தடுத்தான் என்பெருமான் பார்த்தான் உண்மனால அவனுக்கு எண்ணம் சுக்கராச்சாரியம் ரொம்பது பண்ணணும் என்ன பண்றது என்ன பண்றதுன்னா இன்னைக்குதான் வாய்த்தது எம்பெருமானத்தில் நல்ல வாய்ப்பு வாய்த்தது என்ன பண்ண தன்னுடைய ஆச்சரியம் பிரம்மச்சாரியா வந்தான் இந்த பிரம்மச்சாரிக்கு பவித்ரத்தோடு இருக்கணும் ஒரு கிரமத்தில் ஒரு தண்டமும் ஒரு பவித்திரமும் இருக்கணும் பவித்ரத்தோடு தடுத்தவுடனே அந்த பவித்ரத்தினுடைய நுனியிலே சுதர்சனி பிரயோகித்து பார்த்தவுடனே நானூராட்சி நானூறு பிள்ளை என்கிறவர்களிடத்தில் கேட்டார் என்ன சுவாமி என்ன அவசாரம் அவன அவதார அவர் சொன்ன கண்ணுடு பாதாளம் என்ன அவதாரம் கொடுத்தவனுக்காக நல்லது கிடைச்சிருக்கோம் ியார் இவன்ாயன் இவன் கே கொ தடுத்தான் தெரிய மகாபலி அவன் எப்படிப்பட்ட மாயனா இருக்கட்டும் கல்வனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் ஆனால் அப்படிப்பட்ட பகவானுடைய கை கீழிருக்க என்னுடைய கை மேலிருக்கும்படியான பாக்கியம் எனக்கு கிடைக்கிறது நான் கொடாமல் இருக்காமல் எடுக்க மாட்டேன் இப்ப பாருங்க பகவான் கை கீழ மகாபலிய கை மேல பகவான் இறக்கிறவன் தானே பிக்சார்த்தியாகத்தானே இருக்க எனக்கு இப்படிப்பட்ட பெருமை கிடைத்தே தீருகிறது அதனால் கொடுத்தே தீர்வேன் தானம் கொடுத்தவனுக்காவது நல்லது கிடைச்சிருக்கும் அவனுக்கும் கிடைக்கல பாதாளுக்கும் கிடைக்கல உண்மையான விஷயத்தை சொன்னன் இவனுக்கு என்ன சுவாமி அவதாரம் என்ன அவதாரம் கேட்டாராம் உடனே அதுக்கு இந்த நானூறு பிள்ளையானோர் ஆச்சரியமான பதில் சொன்னாராம் ஒண்ணுமில்ல இவனுக்கு கண் போனதற்கு காரணம் தானம் விளக்கினமை அவனுக்கு பாதாரோ கிடைத்திற்கு காரணம் குருவசனம் கேடாமைக்கு காரணம் இவனுக்கு கண் போனதுக்கு காரணம் என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல ஒரு சார் பண்ணும்படியான தானத்தை நாம் தடுத்தோதன்றால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட கத்தி தான் ஏற்படும் சுக்கராச்சாருக்கு ஏற்பட்ட கதி ஏற்படும் ஆகையினாலே எவர் பண்ணுகிற தானத்தையும் யாரும் தடுக்க கூடாது அதுதான் சுக்கராச்சாருக்கு ஏற்பட்ட லசம் பாடம் கட்டுக்கணும் இவளுக்கு என்ன ஏன் கிடைத்தது தெரிவித்த வார்த்தையை மீறக்கூடாது வார்த்தையை மீறினால் அவர்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இப்படிதான் கிடைக்கும் இந்த வச்சனம் என்ன தெரியுது நாம பெரியோர்கள் வார்த்தையை மீறக்கூடாது ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் அவர்கள் ஒவ்வொரு கிரமத்திலே உபகார்கள் ஆகையினாலே அவர்களுடைய வார்த்தையை மீறக்கூடாது மீறினால் என்னன்னா மறுபடியும் பிறக்கக்கூடிய அபாத்தியம் ஏற்படும் பாதாளத்துக்கு போய் அது சேர்றது அண்ணு என்னன்னா அது நமக்கு மறுபடியும் சம்சாரத்தில் நினைக்க வேண்டிய ஆகியனாலே அப்படிப்பட்ட கிரமத்திலே எம்பெருமான் இருக்கின்றான் இப்படி ஒரு ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லிக் கொண்டு வந்த நடுல எம்பருமான் அவன் சிறு பிள்ளைத்தனத்திலே அவனுடைய விற்த்தாந்தத்தை சொல்லச்சே சொட்டு சொட்டென்னு துளிக்க என் குற்றம் வந்தை புறம் கொள்குவான் கோவிந்தன் என்ன ஆச்சரியமாக அவன் இந்த சிறுநீர் கழித்த விற்த்தாந்தத்தை சொட்டு சொட்டாக அவன் அப்படியே கொட்டு கொட்டா வந்து விழுந்தது விழுந்தது அதை ஒருத்தர் சொன்னாரான் என்ன பெரியாழ்வாருடைய பாசனியான பாசனம் சொல்லி இப்படிப்பட்ட அவனுடைய திருநீர் கழித்த விற்பாந்தத்தான் உடனே சொன்னாராம் அங்க ஒரு கைக்கரியம் பண்ணக்கூடிய ஒருத்தர் சொன்னாரா ஐயோ அவனுடைய பாவத்தையே அந்த ஆழ்வாருடைய பாவத்தை புரிந்து கொள்ளாமல் இதே ஆழ்வார் பின்னாடி ரொம்ப ஆச்சரியம் அதிரமுகமுடைய அதிரும் பரம்புரி குமைத்து அளவுகள் ஆடி கொண்டறிந்து கந்தம் கடிநகரே என்ன ரொம்ப கனகனா தடகுதான் அப்படி சொல்லக்கூடிய பாசுரங்களையும் சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த இடத்துல என்ன விஷயம்னா ஆழ்வார் யசோத பாவனையிலே மாறி அந்த தாயானவள் இந்த குழந்தையான என்னென்ன பண்றது என்ன பண்றது என்னென்னு சொல்லிட்டு என் குழந்தை சொல்றது சர்வஸ்லோகம் சொல்றதுலோகமும் அம்மா அச்சா தன் குழந்தை பண்ணக்கூடிய காரியத்தை சொல்லுகின்ற காரணத்தினால அழுவல் அந்த பாவனையிலே பரிபூர்ணமாக மாறிவிட்டார் துளி கூட கொஞ்சம் மாறுவதும் கொஞ்சம் மாறாம தன்மையும் இல்லாதபடிக்கு இப்படிப்பட்ட கிரமத்திலே இருக்கின்றார் என்று தெரிவிக்கின்றார் ஆகையினாலே அப்படிப்பட்ட ஆய்வார் முதல் பக்கம் முடிச்சிருந்து இரண்டாம் பத்து ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்க தேவை முதல் பாசுரத்திலே மெச்சூது சங்கமிடத்தான் நல்லவேதில் தோத்த பொறையுட மண் பத்தூர் பெறாத அன்று பாரவன் கை செய்த அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் என்ன ஆச்சரியமா பாசுரன் ஆரம்பிக்கிறார் பொய் தூது அதை வெறும் ஏமாத்தல் அவன் அன்னைக்கு என்ன பொய் தூது பண்ணானோ அதற்காகத்தான் பின்னாடி பாரத யுத்தத்தில் மொத்தம் பொய் பொய் பொய் மொத்தம் பொய்யாகவே எந்தருமான மொத்தத்தையும் பண்ணிட்டான் நீ என்ன பண்ணையோ அதுக்கு திருப்பி மறுபடியும் திருப்பி அதே மாதிரி பண்ற அதே மாதிரி பண்ற அதுதான் எவ்வளவுமான ஒரு ஆசரியமான அபிப்பிராயம் நீமாச்சு நீ ஏமாச்சா நாளைக்குலாம் நிறைய பிராவர்த்தலாம் சொல்லிட்டு இருக்கான் ஆகையினாலே அந்த மாதிரி எவ்வளவுமான் மொத்தத்தையும் மாத்தி மாத்தி மாத்தி எவ்வளவு பயன் எவ்வளவு பயிர் அவன் பண்ணின ஒவ்வொன்றும் மாயத்தை தவிர மற்றொன்னு கிடையவே கிடையாது ஒரு மாயக்கத்தை மத்தொன்னும் கிடையாது தெலுங்குல ஆச்சரியமா போத்தம்னான்னு ஒருத்தர் ஒரு கவி ஆச்சரியமா பாகவதம் பாரதம் கீதையினுடைய சாரம் தான் சொல்லுவார் அவர் சொல்வார் ரொம்ப ஆச்சரியமா மாசுதான் எதுக்கு சொன்னார் பயப்படாதே பயப்படாதே ஏன்னு சொன்னார் என்ன காரணம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே நான் அழைச்சிட்டு நிச்சயம் பயப்படாதேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா பகவான்லாம் அழைச்சிட்டு போவான்ல வேற ஒண்ணும் அதுக்கு அவர் ஒரு காரணம் சொன்னால் வேற ஒண்ணும் காரணம் இல்ல என்ன காரணம் தெரியும் என்ன காரணம் தெரியும் ஒரே காரணம் ராமன் சொல்லியிருந்த வார்த்தையா இருந்தா எல்லாருக்கும் ராமனுடைய வார்த்தையே கிடையாது நாமோ ஜெர்னாதி பாஷத்தை ரெண்டாவது வார்த்தையே கிடையாது ஆனால் இவன் இன்னக்காக மருங்க மொத்தம் ரெண்டு தவிர ஒன்னே கிடையாது எல்லாம் ரெண்டுதான் அம்மா ரெண்டு அப்பா ரெண்டு குளம் ரெண்டு பெருமாறு அப்படிப்பட்ட உற்பத்தி காரணம் யாரும் கண்ணம் தாண்டார் பெரிய திருமொழியில கழிவம் பொதி அறை மொத்த திருடும் உற்பத்தி காரணமே பொதிந்த அறை எதுமொழி லாகர் கழிவம் பொதி அறை ால கல்வம் பொதிந்திருக்கும்படியான அறைய இதுதான் அப்படிப்பட்ட வார்த்தை காப்பாற்ற மாட்டான ஒரு சந்தேகம் ஆகையினால்தான் பயப்படாதே அதுக்காக சொல்லி நான் தெரிவிப்பார் ஆகையினாலே அந்த கிரமத்திலே எம்பெருமான் எப்படியோ பண்ணிட்டு அவன் பத்தூர் பெறாத அன்று பாரதம் கை பூச்சி அந்த மாதிரி அரியர் சாமி பண்ணினார் பக்கத்துல எதுமான பார்த்துட்டு ஐயோ அந்த குழந்தைகள் இந்த கண்ணை இப்படி காட்டிருந்தாலே ஒரு காலம் பயப்படாத அவை அது எண்ணம் அல்ல என்ன இந்த அழையர் சுவாமியொட்டு இப்படி அல்ல இப்படி என்னன்னா அவன் தங்க சக்கரத்தோடு சேவை என்றால் நமக்கு இதுவரைக்கும் அவர்கள் அடுத்த கடவுள் பண்ணத்தை அரையம் என்ன பண்ணா அத்து அப்பூசி காட்டிக்கரத்தை காட்டினார சங்க சக்கரத்தை அடுத்த கணமே எம்பெருமானால் கோவிந்தா உள்ளாயு பார்த்து அங்க எம்பெருமானால் இருக்கார் அவரும் பார்த்திருக்கார் அவர் அங்க சொல்லாம் மதியம் அவர் மனசுல ஓடி இருக்காதா ஓடி இருக்கலாம் ஆனால் நம்முடைய ஆச்சாரியாளுக்குண்டான பெருமை என்னன்னா ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியாளுக்குண்டான பெருமை என்னன்னா நம்முடைய அடியவர்கள் சின்னவர்கள் ஒரு விஷயத்தை தெரிவிக்கணும் அவர்கள் மூலமான இத்தை வெளிக்கொணரவெருமை அவரே எம்பெருமானே கோவிந்தா உள்ள மாதிரி எத்தனை இடம் பெருமாள் பெருமையில ஒரு இடம் என் சினம் தீர்வன் நான் இந்த மாதிரி அந்த அறையருடைய அபிநயத்திலே குழந்தைகளுக்கு பயம் வரக்கூடிய கிரமத்திலே காட்டின விதத்தை இந்த இடத்திலே காட்டுகிறார் அப்படி பர்பல பாசனங்களை சொல்லிட்டு காட்டுகின்றான் ஆச்சரிய அந்த ஆச்சரியமான யமுனா தீரம் அந்த யமுனா தீரத்தில் காலியன் ஒரு ம ஒன்றுமே கிடண்ட பாய்ந்துட்டுவான் இந்த கடம்ப மரத்தின் மேலே ஏறினான் உடனே இத்தன் நாளாக அப்படியே பட்டு போயிருந்த மரம் எம்பெருமான் ஏழின உடனே அடுத்த கணமே பல பல பல பட்ட பட்ச ஆயிப்போச்சு பச்சை பச்சை ஆயிப்போச்சு என்ன காரணம் என்ன காரணம் என்னால் அவனுடைய திருவடி ஸ்பரகம் அவனுடைய திருவடி ஸ்பர் என்ன அவனுடைய திருவடி ஸ்பர்சம் பட்டதுன்னா நமக்கு என்ன ஆகும்னா உழந்ததெல்லாம் பச்சையாகும் திருமங்கரையின் திருவடி என் தலைமையில என்னுடைய தளிர்புறையின் திருவடி என் தலைமையில சேர்வதற்கு முன்பாக என் தலை எப்படி இருந்ததுன்னா ஒரே வளர்ந்து இருந்தது வளர்ந்து போயிருந்தது ஆனால் இப்பொழுது அவனுடைய திருவடி சம்பந்தம் கிடைத்தவுடனே அச்சப்ப செயல் நாடு பச்சப்பசேல் பகவானுடைய திருவடி சம்பந்தமானது நமக்கு ஏற்பட்டது என்றால் நம்ம எப்படிப்பட்டவர்களாக பச்சப்பா அவனுடைய திருக்கண் நம் மேல் செலுத்தக்கூடிய பாக்கியத்தை பெறுவோம் அங்கேயே ரெண்டும் சொல்றான் அவன் என்ன பண்ணா இந்த கண்ணால பார்த்தா கண்ணாலை பார்த்தவுடனே அந்த மரம் கச்சப்பசை ஆயிடுச்சு திருக்கண் நோக்கு பட்டாலும் பச்சப்பசேல் ஆகும் அவருடைய திருவடி சம்பந்தம் பட்டாலும் அது பச்சப்பசேல் ஆகும் ஆகையினாலே நமக்கு ரெண்டு வேணும் என்னதுன்னா எவருமாண்டிய திருக்கண் வேணும் அவருடைய திருவடி சம்பந்தம் ரெண்டுதான் முதல்ல திருவடி சம்பந்தத்தை பெறணும் திருவடு தன்வந்தத்தை பெற்றவர்களை அவன் தன்னுடைய திருக்கண் நோக்கினாலே கண்டிப்பாக கதாட்சித்தே தீர்வன் தமணி நோக்கு கட்டாட்சித்தாரோ அதுபோல எம்பெருமான் நம்மையும் கட்டாட்சிப்பன் ஆகையினாலே அவனுடைய திருக்கண் நோக்கி நமக்கு தேவை அப்படிப்பட்ட திருக்கள் நோக்கோடு நாம் இருக்க வேண்டும் அப்படி திருக்கள் நோக்கோடு நாம இருந்தா நாம சம்சாரத்தில் அழிந்து கிடக்கிறவர்களை காப்பதற்காகவே எவெருமான் ஓடி ஓடி வருவன் எப்படி வருவன்னா அவன் அஜேந்திரன் ரசிப்பதற்காக என்ன வேகமா ஓடி வந்தானோ பகவத்தின மகா என்று சொல்லும்படியான கிரமத்தில் அவன் ஓடி வருவன் பதக முதலவாய்ப்பட்ட கலிர் அதிகைப்பி என் கண்ணா கண்ணாவ உதவ புள்ளூர்ந்து அவன் கண்ணா கண்ண கண்ணா கண்ணான் போலவே என்றான் நாராயணாவோ ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தர் சொன்னார் என்னதுக்காக இவர் கிருஷ்ணாவதாரத்திலே பரிபூர்ணமான பிரேமம் திருவெந்தான்நக வியாக்கியான ஆரம்பத்திலே முதலாழ்வார்கள் பரஸ்பத்திலே உண்ணி இருப்பர் திருமஹி ஆழ்வார் அந்தராத்மத்தையிலே உண்ணி இருப்பர் நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் ஆண்டாளும் கிருஷ்ணா பராசர பாராசரியாதிகளும் கிருஷ்ணாவதாரத்திலே உண்ணி இருப்பார்கள் என்று சொல்லிட்டு போறாங்க அதையினால இந்த கிருஷ்ணாவதார வைபவமானது இவருக்கு மிகவும் முயற்சியானதாக காரணத்தினால எதை சொன்னாலும் கண்ணா கண்ணா இதே அடியொத்தி தான் அப்படிப்பட்ட வெம்பெருமான் ஓடி ஓடி ஓடி பகவதா வழுந்தாத வைமுதிய சக்கரன் வளத்தையாய் சொல்லும் காதல் களீரளிப்பான் எதற்காக வந்தான் எதற்காக வந்த கையில இருக்கக்கூடிய புஷ்பம் வாடுவதற்கு முன்பாக உன்னுடைய திருவடியிலே சேர்ப்பிக்கணும் அதுதான் நாகங்கலே பரத்ரா மதுசூதன கரத்த கமலான் எவ பாதயோகோ அப்பிட்டம்மாறேன் என்னுடைய கரத்திலே இருக்கு தும்பிக்கையிலே இருக்கும்படியான புஷ்பம் வாடுவதற்கு முன்பாக உங்களுடைய திருவடி வாரத்திலே சேர்ப்பிக்கணும் அதற்காகத்தான் ஓடி வந்த பாரு இப்படி நாம் சம்சாரமாகற இதிலே விழுந்து கிடுக்கும்படியானவர்களை ரட்சிப்பதற்காக எந்த அறகுளைய தரவுலைய ஓடிவந்து அப்படி காக்கும்படியான சமயத்திலே எப்படி காப்பான்னா மலையை எடுத்து மகிழ்ந்து கல்மாறி காப்பாள் மலையை எடுத்து மகிழ்ந்து அவனுடைய தேவங்களுக்கு உண்டான சாப்பாட்டை இவன் மொத்தத்தையும் காக்கட்டான் மொத்த எடுத்து மொத்தம் இந்த இடையிலே கடகட்ட மடையன் நான் தான் அப்படின்னு தன்னை அப்படிப்பட்டவன் என்ன பண்ண அவருக்கு கோபம் உடனே கல்மழை வந்தது கல்மழை வந்தது பொய்கிறானே எப்படியாவது இந்த லோகத்தை ஆரம்ப அவன் சாப்பாடு நீ சாப்பிட்டு கல்மலை பொய் வச்சிருக்கிய என்ன பண்ண போறா உடனே உடனே அந்த கல்மழையை தடுப்பதற்காக கல்மழையே எடுத்தான் மலையே கொடையாக பிடித்துக் கொண்டும் என்றான் ஏழு நாட்கள் கொடியேறி செந்தாமரை கை விரல்கள் கோலமும் அழிந்திர வாடித்திர வடிவேறு திருவள்ளில் மணிவண்ணன் மலையும் ஒரு தந்திரதும் முடியேறிய அவையில் பல்கணன்கள் முன்னெற்றின் போல என் குடியேறியிலிருந்து மலபடியும் கொடியேறு கைவீரர்கள் கோலமும் அழிஞ்சிலாம் அலங்காரம் இந்த மருதாணிட்டு வாழ அந்த மாதிரி இந்த தேவேந்திர பூஜை கோர்ல பெரிய விழா அதுக்கு கல்யாணம் மாதிரி அதுக்கு கோலமும் அழிஞ்சில வாரி ஒரு திருவேலியில ஏதாவது ஒரு உண்டா ஒரு கொஞ்சமாவது வேறு வந்து ஒரு கிலோ சாமான் வாங்கி வந்தாலும் பெரிய மழையை மாத்தானா இந்த கையில இப்படி ஒண்ணும் இல்ல பிடிச்சா இருந்தான் இருந்தான் ஒன்னும் மாத்தல்ல கோலம் வாடிச்சிட வடிவேறு திருவு என்ன இது கண்கட்டி வித்தையா கண்கட்டி வித்தையா எல்லாரும் யாருக்கும் தெரியாது அப்படிப்பட்ட அவன் கல்மைக்கு கல்லை எடுத்துள்ள நீர்மையை பொழிந்திருந்தால் அவன் ஜலமாகிற மழையை பொழிந்திருந்தால் என்ன பண்ணிருப்பார் தெரியும் எடுத்து காத்திருப்பார் சமுத்திரத்தைய மேல விழாதான் சமுத்திரத்தை அவன் சர்வசக்தி வாஸ்தவன் தான் இந்த சமுத்திரத்தில் இருக்கிற ஜலத்தை அத்தையும் தடுக்கக்கூடிய சக்தி அவனுக்கு உண்டு அவனால முடியாத காரியமே கிடையாது அப்படிப்பட்ட இதத்தான் அவன் செய்ய கூடியவன் செய்வன் இதத்தான் அவன் செய்ய மாட்டான் என்பதே கிடையாது அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுக்கு நாம் என்ன பண்ணணும்னா எம்பெருமானுக்கு தூண்டுகளையும் இதுதான் அதுதான் நான் இதுதான் மக்கள் பண்ண மாட்டேன் பெருக்கணுமே என்ன பார்த்து பெருக்கணும் சொல்லீரா என்ன பார்த்து பெருக்கணும் சொல்லிரா அப்படியே என்ன பார்த்து பெருக்கணும் அவருக்கு பெருக்கணும்னா என்ன இந்த இடத்தான் பெருக்கணும்னா அவருக்கு கணக்கே தெரியாதான் பெருக்கணும் என்ன பார்த்து ரொம்ப பலதான சாமி சொன்னாருன்னு கேட்டவா சார் நல்ல குண்டா இருந்த கொஞ்சம் பெருக்கணும் என்ன பார்த்து நான் பெருசு இருக்கேன் என்ன பார்த்து பெருக்கணும் அந்த மாதிரி லோகத்திலே விபரீதார்த்தத்துக்கு சிலதுதான் இருக்கும் அப்படியா இந்த இடத்துல என்னன்னா ஏதாவது ஒரு கைக்கரியத்தை பண்ணணும் என்ன கை பண்ணலாம் எவ்வருமான் எதோ உகப்பன்னா கிறிஸ்தாவத்தாரத்திலே அவன் உகந்த கைக்கரியமானது புஷ்ப கைக்கர்யத்தை தவிர அல்ல ஆகையினாலே அவனுக்கு புஷ்ப கைக்கரியத்தை பண்ணணும் என்பத மல்லிகையோடு செங்கழனியின் இருவாச்சி என் பகவும் குணந்தேன் இந்நிவூட்டவாவன் இப்படிப்பட்ட எட்டு வகையான புஷ்பங்களை உனக்கு சமர்ப்பிக்கிறேன் வா வாடவாராய் கலப்பிட் ஓடி ஓடி வருவான் பாரதந்திராக இருக்கக்கூடியவன் தான் எம்பெருமான் அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு இப்படிப்பட்ட புஷ்பத்தை சமர்ப்பிக்கலாமே தவிர புஷ்பம் நவீனே இந்த கந்தகாலிகா என்கிற புஷ்பத்தை தான் எம்பெருமா இருந்து சாத்தக்கூடாது நல்லா இருக்கும் ஏன் சாத்தக்கூடாதுன்னா அந்த கந்தகாலிகா புஷ்பம் முள்ளு இருக்கும் முள்ளு இருக்கும் அத எடுத்தா எடுக்கிற அடியவனுடைய கையில அது குத்திவிடும் என்பதற்காக பகவான் எனக்கே தேவையில்லைன்னு பாருங்க அவனுக்கு ஒன்னா இல்ல அவனுக்காக அல்ல எடுக்கக்கூடிய அடியவனுடைய கையில முள்ளு குத்திட்டுன்னா என்னையா இது முள்ளு குத்துருது சாதாரணமா கைக்கரிய பக்தியா பண்ணணும் பக்தியா பண்ணினான் கைங்கரியன் அதுவே பீசியா பயத்தோட பண்ணினான் சீரங்கத்து உலக்கன்னு ஒரு கதை சொல்லுவா சீரங்கத்துல மாவிடிச்சுருப்பான் மாவு இடிச்சுன்னே இருந்தார் ஒருத்தர் வந்தார் சுவாமி கைங்கரியம் கிடைக்கும் ஆறு வாரம் கொடுத்துட்டார் உலகம் கொடுத்துட்டார் இவர் வெளியில வந்தார் சுவாமி மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்ட் என்ன மாசத்துக்கு யார் வருவாங்க எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுங்க உரியாதுன்னு யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியுமோ எனக்கு இது வந்து எத்தனை எனக்கே நாளே தெரியாது எனக்கே நாளே தெரியாது உள்ள மாற்ற போலதான் கை கறியம்னு நினைச்சுன்னு வந்த மாற்ற யாருச்சு இடிச்சு இடிச்சு இப்ப பாருங்க பத்தியா வந்தான் இப்ப யாருமே ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைன்னு ஆயிட்டுன்னா அப்போ அவனுக்கு கை கறி வச்சுக்குமா கை கறி வச்சுக்குமா ஐயோ யாருமே வரமாட்டாலுமே எப்ப ரங்கநாதனுக்காவது தெரியுமான்னு காட்டான ரங்கநாதனுக்காவது தெரியுமானு அவனுக்கும் தெரியாதுன்னுட்டேன் யாரும் உண்டாதான் அதனால ஆசைப்ப அந்த மாதிரி கைக்கரியமானது பக்தி ரூபமான பண்ணணுமே தப்புற ூபமாக அந்த கைக்கரியமானது இருந்தது என்றால் அது ஆகையினாலே அடியவர்களுக்காக அவர்களுடைய கையிலே குத்தாதபடிக்கு கை பண்ண வேண்டும் அப்படிப்பட்ட நமக்காக எல்லாவிதமான பண்ணக்கூடிய அந்த எம்பெருமானுக்கே மூன்று விதமான ஆபத்துக்கள் வந்தது மூன்று விதமான ஆபத்துக்கள் வந்தது என்ன என்னன்னா திரௌபதியினுடைய பரிசளிப்பு விதமான மற்றொன்று பிரகலாதனுடைய பரிசவிப்பு மற்றொன்று கஜேந்திர லட்சிருக்கும்கவத் தான் எழுதி முடிஞ்சு அவனா இல்லவே இல்லை லோகத்தை சொல்லிட்டு எங்கேயும் இல்லை அவளை பார்க்கவே முடியாது பிரகலாதன் மத்தொன்னு கஜேந்திரன் இந்த மூன்று சமயத்திலேயே பகவான் தான் இருக்கின்றேன் என்பதை உணர்த்தி கொண்டான் அவன் எல்லாருக்கும் உணர்த்தினான் அவனும் அதை திரைப்படுத்திக் கொண்டான் ஆக மூன்று விதமான ஆபத்துக்கள் யாருக்கு பகவானுக்கே நமக்கல்ல இருக்கானா இல்லையா எங்கேயோ இருக்கான் எவ்வளவு தூரத்தில் இருக்கான் அவன் கூப்பிட்ட கூடு உடனே அடுத்த வரகாணியா போகின்ற பிள்ளரி காத்திரக்கரணாகத்தான் கூப்பிட்ட உடனே அடுத்த கிழமை ஓடி வரலாம் என்ன கூப்பிட்டு கூப்பிட்டே என்ன என்ன அப்படின்னா எத்திலிருந்து திரௌபதிக்கு ஆபத்திலே கூட திருநாம வைபவத்தினால ஒரு ஆபத்து மறுபடியும் பிரகராதன் அவன் இருக்க இருக்கான் வந்தான் தொலைக்கான் கஜேந்திரன் ஓடி வந்தான் அவன் இருக்கிறான் அதைத்தான் சொன்னார் மழுங்காத வைதிய வளர்த்தையாய் தொழுங்காதல் கழிவடிப்பான் மெழுங்காத ஞானமே படையாத மலர்களில் தொழும்பாயார் கழித்தால் உன் சுடச்சோதி மறையாதே அவன் வராமல் போயிருந்தான் என்ன இருக்கிறோம் மறையும் மறையும் என்பது சிற்றா கொண்டான் வார்த்தை அவன் வராமல் போயிருந்தான் அவனுடைய பெருமை மறந்தே தீரும் என்பது சிற்றா கொண்டான் என்பது ஆக அவன் வந்தான் அவன் தன்னை காப்பாத்திருந்தான் அவன் பாருங்க ஆபத்து நமக்கண்ணு பகவானுக்கே ஆபத்துக்கே ஆபத்து வர அந்த மூன்று சமயத்திலேயும் தன்னை காப்பாற்றிக் அவன் தன்னை மட்டும் காப்பாற்ற நம்மையும் சேர்த்து காப்பாற்ற நம்மையும் சேர்த்து காப்பாற்றினான் அவையினாலே அன்றைய தினம் அவன் வராமல் போயிருந்தான் தடுப்பூசி நாமெல்லாம் துக்கப்படணும் ஆனால் அவன் வந்த காரணத்தினாலே நான் உஜ்ஜீவிக்கப் பெற்றோம் என்கிற கிரமத்திலே எம்பெருமானுக்குண்டான துயர் தீர்ந்தான் அப்படிப்பட்ட அடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா தாமும் அணுக்கர்களே வேயரசங்கள் குலப்பதித்த விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவல் பாருங்க கோயில் கொண்ட கோவலன் கோபாலன் ஆக விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்டவன் யாரு கோபாலன் அவன் என்ன ஆரம்பித்தார் வண்ணமானங்கள் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தனில் ஆரம்பித்தார் அவனையே தன்னுடைய விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலன் அவன் யாரு கொழுங்குளில் முகில் வண்ணனை ஆயரேட்டை அமரர் கோவை அந்தனருட மூதத்தினை சாயகோல பாதவந்தார் தாமம் அழுக்கருங்களே தெரிவிக்கிறார் ஆகின பாதையை எடுத்து சிறப்பிலே வரித்துக் கொண்டு வெளியில வந்தாரா உடனே சொன்னாராம் இந்த பெரிய திருமுறை பாசுரங்களை பாட வல்லவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா எம்பெருமானுக்கு நிழல் போல நெருங்கி இருக்கும்படியான பாக்கியத்தை பெறுவர்கள் அது நெருங்கி இருக்கும்படியான பாக்கியம் எப்படின்னா பெரியாழ்வார் திருமொழி பாசுரங்களை நாம் பரிபூர்ணமாக அதிகரிப்பது அதிகரிப்பது இந்த பெரியாழ்வார் திருமொழியிலே ரொம்பவும் முக்கியமானது எதுன்னா ஆழ்வார்களுக்குள்ளே ஆழ்வார்களுக்குள்ளே அந்த மங்களாசாசன பரத்வத்தையே ஊன்னி செய்து அப்படிப்பட்ட மங்களாசாசன பரத்வத்தோடு கூடியிருக்கும்படியான பெருமையை நாம் எல்லோரும் பெற வேண்டும் பெற வேண்டும் அதற்காகத்தான் அப்பா அன்னைக்கு நாம சொல்லுவோமோ சொல்ல மாட்டோமோ எப்பொழுதும் போற சமயத்திலே எம்பெருமானை நாம் நினைப்பமோ நினைக்க மாட்டோமோ அப்படி இல்லாதபடிக்கு அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்போதைக்கு இப்போதே இப்போதே இன்னைக்கே சொல்லிவிடுறோம் அன்னைக்காக ஆகையினாலே அன்னைக்காக இன்னைக்கு சொன்னால் அன்னை வரைக்கும் எம்பெருமான் நினைத்துக் கொண்டிருப்பேன் நம்முடைய பிராணாபத்து வார காலம் வரைக்கும் அவன் நினைத்துக் கொண்டிருப்பான் நினைத்து அடிதாரும் நாம் இருந்து அவனுடைய சீசூக்தி வெள்ளத்தையே அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு பெருமை அப்படிப்பட்ட ஒரு சீசூக்தி வெள்ளம் தான் இந்த பெரியாழ்வார் திருமொழி அப்படிப்பட்ட இப்பெரியா சிறுமியுடைய தாளாட்டங்களிலே இலவத்தை விண்ணப்பிக்கும்படியான பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்த நம்முடைய சுவாமி ராமசாமி கதாபிஷேக மகோத்சவமானது விரைவில் நடக்க போகிறது அப்படிப்பட்ட அந்த ஆச்சரியமான ஆயிரம் பிறகண்ட இந்த சுவாமியானவர் பற்பலவிதமான கைக்கரியங்களை பண்ணிட்டு வர அவர் பெரிய வழக்கறிஞராக இருந்தாலும் நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய பாக்கியத்தை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு பலவிதமான கருத்துக்களை எல்லாம் நமக்கு அடிக்கும்படியான மகனீயராக இருக்கக்கூடிய இவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி இதே கிரமத்திலே சுவாமியினுடைய நவத்யத்தை பூர்த்தி தொண்ணூறு நூறு எல்லாம் நடக்கணும் இதே மாதிரி விழாக்களும் நடக்கணும் அடியேனும் பங்கு பெறணும் இங்க இருக்கும்படியான அடியார் குடாங்களும் பங்கு பெறணும் அப்படிப்பட்ட அடியோமோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லான் என்கிற கிரமத்திலே எல்லோரும் வாழ்வாங்கு வாழும்படியான வாக்கியத்தை என்னையாவுடைய பெண் பார்த்ததாரதி ஆச்சாரிய சாரோவரான நம்பிள்ள மகதாச்சாரியரும் ஏற்படுத்தி கர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த பாக்கியத்தை அளித்த சாமிக்கும் இத்தனை காலம் இந்த குன்சொற்களை எல்லாம் இன்சொற்களாக கேட்டுக் கொண்ட கோஷ்டியாருக்கும் பல்லாண்டு வாழ் இருக்கிறேன் நித்யஸ்ரீஹி நித்யமங்கள